வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டாவது செய்தி சேவை ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் சிப்கார்ட் வளர்ச்சி மேம்பாட்டுக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஜாக்டோஜியோ அமைப்பினர் நடத்தி வந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று நடக்கவுள்ள உயர்மட்ட குழுவில் முடிவெடுக்கப்படும் என நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு முதல் முதுகலை தமிழியல் படிக்க எந்தவித கட்டணமும் கிடையாது என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று முதல் பதினேழாம் தேதி வரை இன்ஜினியரிங் படிப்பிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கவுள்ளது மேகமலை வனச்சரகத்தில் கடந்த ஆண்டை விட யானைகள் மற்றும் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவது தொடர்பாக அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டும் எனவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையால் ஆலையை நிரந்தரமாக மூட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தமிழில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கருணை மதிப்பெண் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பதிவிட்ட எஸ் பி சேகர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தும் இதுவரை கைது செய்யாதது ஏன் என சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அடிப்படை இந்தி அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் வரும்பொழுது விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பாகவும் தேர்தல் முடிந்துவிட்டால் அவர்கள் இந்த நாட்டின் அடிமைகளாகவும் தெரிவார்கள் என்று தேசிய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு காட்டமாக தெரிவித்துள்ளார் புதிய பாடத்திட்டம் தொடர்பாக அடுத்த மாதம் பதினைந்து நாட்களுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் பெங்களூரு ஜெய்நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் ஆதரவுடன் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சௌமியா ரெட்டி வெற்றி பெற்றார் கேரளாவின் கொச்சி விமான நிலையத்தில் ரூபாய் பத்து கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு நோட்டுகளை துபாய்க்கு குக்கரில் கடத்தி செல்ல முயன்ற நபர் பிடிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் சவாலை ஏற்று தனது அன்றாட காலை உடற்பயிற்சிகள் குறித்த வீடியோ ஒன்றை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் இவர் கர்நாடக முதல்வர் குமாரசாமிக்கு உடற்பயிற்சி சவால் விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல் சீராக இருப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை அளித்துள்ளது மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஒட்டி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் சர்வதேச சுகாதார மாநாட்டை மத்திய அரசு நடத்த உள்ளது இதில் 70 நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் பத்தாயிரமாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீடு திரும்புவதற்குள் உங்களுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என்று ஈரான் வடகொரியாவை எச்சரித்துள்ளது தந்தை மீது அளவு கடந்த பாசத்தால் அவர் அவரது உடலை ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ளது டிரம்பின் சந்திப்பு அணு ஆயுத ஒழிப்பின் முதல்படி என ஜப்பான் தெரிவித்துள்ள நிலையில் ஐநா தீர்மானத்திற்கு உடன்பட்டு கொண்டால் வடகொரியா மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று சீனா பரிந்துரை செய்துள்ளது நிலை பேராண்மை உணவு விருதுகள் இரண்டாயிரத்தி நிகழ்வில் புகவந்தளாவ நிறுவனம் புதிய நிலைபெயரான தயாரிப்பு எனும் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது விவகாரம் தொடர்பாக அமெரிக்க பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என ஐசிஐசிஐ வங்கி விளக்கம் அளித்திருக்கிறது இந்திய மொழிகளான தமிழ் ஹிந்தி குஜராத்தி உள்ளிட்ட ஏழு மொழிகளில் செயலியை விரிவாக்கம் செய்ய ஊபர் திட்டமிட்டுள்ளது லண்டன் மற்றும் பாரிஸ் பங்குச்சந்தைகளில் வெளியேற இன்போசிஸ் இயக்குநர் குழு முடிவெடுத்திருக்கிறது புதிய தொலைத்தொடர்பு கொள்கை ஜூலை மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை மத்திய அமைச்சர் மனோஜ் சின்ஹாத் கூறியுள்ளார் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் வங்கியில் வைப்பு வட்டி உயர்த்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் கத்தார் நாட்டில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜுலேன் லோபிடேக்கி நீக்கப்பட்டுள்ளார் இந்த அணி விளையாட இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அவர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கனவு அணியில் மேத்யூனுடன் தொடக்காக களமிறங்க அதிரேவாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாரம்பரிய முறையில் விளையாடுவதை தவிர்த்து பின் பந்தில் டெஸ்ட் போட்டிகள் விளையாடலாம் என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திரைச்செய்திகள் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அடுத்த சீசனில் நடிகை மும்தாஜ் கலந்து கொள்ள இருப்பது நட்பு வட்டாரங்கள் மூலம் உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலா திரைப்படத்திற்கு திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அஜித் நடிக்கும் விசுவாசம் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜூன் இருபத்தி தேதி முதல் மும்பையில் நடத்த திட்டமிட்டுள்ளனர் மார்வல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பான அவஞ்சர்ஸ் இன்பினிடி வார் திரைப்படம் உலக அளவில் பில்லியன் வசூலித்து சாதனை படைத்துள்ளது லட்சுமி மா ஆகிய இரண்டு குறும்படங்களை இயக்கிய கே இயக்கத்தில் நயன்தாரம் நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின்ன்றிய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நச்சினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்